ஆர்எஸ்எஸ் விரும்பும் அகண்ட பாரதமும் காஷ்மீர் பிரச்சனையும் டி கே ரங்கராஜன் பேட்டி கேள்வி பதிலாக கேட்கலாம் காஷ்மீரில் அரசமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது வழங்கியிருந்த உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன பாஜக தனது கொள்கையை அமலாக்கியிருப்பதாக சொல்கிறது வாஜ்பாய் ஆட்சி காலத்திலோ மோடியின் கடந்த ஆட்சியிலோ செய்யாத ஒன்றை இப்போது அவசர அவசரமாக செய்வதற்கு என்ன காரணம் காஷ்மீர் பிரச்சனையை பற்றி விரிவாக பேசுவதற்கு முன் சில அடிப்படையான விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டியுள்ளது அடிப்படையில் பாஜக ஒரு வகுப்புவாத கட்சி அது ஆர்எஸ்எஸ் அமைப்பு வடித்து கொடுத்த வகுப்புவாத தத்துவத்தை தான் முன்னெடுக்கும் ஒரு வகுப்புவாத அமைப்பானது குறிப்பிட்ட சில கொள்கைகளின் அடிப்படையில் மட்டுமே தனது செயல்களை அமைத்து கொள்வதில்லை அது தனது கொள்கை திட்டத்தில் எதையும் கைவிட்டுவிடும் எதையும் மாற்றிக்கொள்ளும் சில சமயங்களில் தன் கொள்கை என்று அதுவரை பேசி வந்தவற்றுக்கு நேர்விரோதமாக கூட செயல்படும் வகுப்புவாதிகள் பேசும் சமூக பொருளாதார அரசியல் கொள்கைகள் பெரும்பாலும் அவர்களின் முகமூடியாகவே அமைந்திருக்கின்றன தன்னுடைய தேர்தல் தேவைகளுக்காக அரசியல் தேவைகளுக்காக இவற்றை மாற்றிக்கொள்வதே வகுப்புவாதம் மிக இயல்பாக மேற்கொள்ளும் அரசியல் ஆதிக்கத்தை தக்கவைத்து கொள்ள இவ்வாறு செயல்படுவது அதற்கு அவசியமாகிறது அதே சமயம் அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய வகுப்புவாத நிகழ்ச்சி நிரலை முன்னெடுக்க அது விரும்புகிறது வகுப்புவாத கட்சியை ஒரு பழமைவாத கட்சி என வரையறுத்துவிட முடியாது நடைமுறையில் உள்ள சமூக பொருளாதார அரசியல் கட்டமைப்பில் அது எல்லா நேரமும் பழைமைவாதத்தை பிரதிநிதித்துவம் செய்வதில்லை உண்மையில் பழைமைவாதிகள் மத நல்லிணக்க உணர்வோடு இருந்திருக்கின்றனர் இந்தியாவில் சுதந்திர கட்சியும் பிரிட்டனின் பழைமைவாத கட்சியும் அதற்கு உதாரணங்கள் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சுதந்திர கட்சி வலியுறுத்தி வந்திருக்கிறது அது தனது கொள்கை என வகுத்து கொண்டவைகளோடு ஒட்டி செயல்பட்டது பாஜக ஒரு வலதுசாரி அதிதீவிர கட்சியுமாகும் நாட்டின் பொருளாதாரத்தில் பிற்போக்கு சுரண்டல் சக்திகள் வலுப்படாமல் தன்னுடைய திட்டத்தை அதனால் முன்னெடுத்து செல்ல முடியாது அவ்வாறு செய்வதன் மூலமே அரசு இயந்திரத்தையும் சமூகத்தையும் வகுப்புவாத தன்மையுடையதாக அதனால் மாற்றிட முடியும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பல்வேறு பரிவாரங்களில் சுதேசி ஜாக்கரன் மஞ்ச் என்ற அமைப்பும் ஒன்று அதன் பிரச்சாரத்தை கவனித்தால் பொதுத்துறை பங்குகளை தனியார்மயப்படுத்துவதையோ அந்நிய மூலதனம் இந்தியாவுக்குள் நுழைவதையோ அது எதிர்க்காது ஏக போகமும் ஏகாதிபத்தியமும் அதன் இலக்கல்ல அதே சமயம் மக்களிடையே சீன பட்டு வாங்க வேண்டாம் என சொல்லி சுதேசி பட்டுக்கு வக்காலத்து வாங்குவதை போன்ற பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் அதே சில தினங்களுக்கு முன் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் ஜாமியத் அமைப்பின் தலைவர் மௌலானா சையத் அர்ஷத் மதானியை சந்தித்தார் நாட்டில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் மேம்படுத்துவதே இந்த சந்திப்பின் நோக்கம் என அவர்கள் இந்த சந்திப்பு முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாகவும் தேர்தலை மனதில் கொண்டு காலதாமதம் செய்யப்பட்டதாகவும் தினமணி தெரிவிக்கிறது பாஜக எந்த இலக்கை நோக்கி முன்னேறுகிறது நாட்டை நகர்த்துகிறது என்பதை அறிந்து கொள்ள ஆர்எஸ்எஸ் அமைப்பின் திட்டத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஆர்எஸ்எஸ் அடிப்படையில் முஸ்லீம் வெறுப்பில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் அமைப்பாகும் அதன் திட்டமும் சாவார்கரும் கோல்வால்கரும் வகுத்து கொடுத்த கொள்கைகளும் இத்தாலியில் வளர்ந்த பாசிசத்திலிருந்து ஆக்கம் பெற்றவை இந்துஸ்தான் டைம்ஸ் இதழ் மோடி அரசாங்கத்தின் பயணத்திட்டத்தை குறிப்பிடுகையில் அது தாய்மதம் திரும்புதல் முதல் ஒரு நாடு ஒரு சட்டம் என்பது வரையில் சாவர்கரின் அடியொற்றி செயல்படுகிறது என்று குறிப்பிட்டது எனவே மோடி அரசாங்கத்தின் எந்தவொரு நடவடிக்கையுமே இந்துத்துவ நிகழ்ச்சி நிரலுக்கு உட்பட்டது அதனை தனித்து பார்ப்பது உதவாது காஷ்மீர் சிக்கலுக்கும் இது பொருந்தும் வகுப்புவாதம் ஒரு திசை திருப்பும் உத்தி என்று பார்க்கப்படுகிறதே தற்போதைய சூழலில் பொருளாதார நெருக்கடி காரணமாக பல்வேறு முரண்பாடுகள் மக்களிடையே எழுகின்றன அதற்கு மாற்றாக மக்களை திசை திருப்ப அரசியல் அறுவடைக்காக காஷ்மீர் பிரச்சினையையும் இதர வகுப்புவாத முழக்கங்களும் ஒரு உத்தியாக முன்னெடுக்கப்படுகிறது புல்வாமா தாக்குதலை ஒட்டிய பேச்சு பாஜகவின் தேர்தல் வெற்றிக்கு உதவியது காஷ்மீர் பிரச்சனையிலும் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு செல்வாக்கு அதிகரித்திருப்பதாக கூறுகிறார்கள் இந்த போக்கு சரியான போக்கு அல்ல ஆனால் ஆளும் வர்க்கம் தன்னை கெட்டிப்படுத்திக் கொள்வதற்காக தவறான முறையில் இதை செய்கிறது அவசியமான நடவடிக்கைகள் எடுக்காமல் செய்யக்கூடாதவற்றை செய்து தன்னை பலப்படுத்தி ஆர்எஸ்எஸ் பாஜக செயல்படுகிறது இந்த நிலைமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி அவசியமானவற்றை நோக்கி அரசின் நடவடிக்கைகளை திருப்ப வேண்டும் அதைத்தான் மார்க்சிஸ்டுகள் செய்ய முயற்சிக்கிறோம் ஏனெனில் வகுப்புவாதம் என்பது காலூன்றிவிட்டது அது காலூன்றவில்லை என்று சொல்லி நம்மை ஏமாற்றி கொள்ள வேண்டியதில்லை அதனை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் உள்ளது போதுமான அளவுக்கு எதிர்ப்பு ஒருங்கிணைக்கப்படவில்லை எதிர்ப்பு வலுப்படாமல் இருப்பதற்காக மாநில கட்சிகளை ஒடுக்குவது வழக்குகள் போடுவது கட்சி தாவலை ஊக்குவிப்பது என செயல்படுகின்றனர் காஷ்மீர் மீது பெருமுதலாளிக்கும் ஒரு கண் இருக்கிறது தானே கண்டிப்பாக காஷ்மீர் பிரச்சனையில் பாஜக எடுத்திருக்கும் நிலைப்பாடுகளை பெருமுதலாளித்துவ பத்திரிகைகள் ஆதரித்து எழுதுவதன் காரணமே அது தங்களுக்கு பெரிய சுற்றுலா தலமாக அமையும் என்று பெருமுதலாளிகள் நம்புவதுதான் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களை உருவாக்க முடியும் காஷ்மீரில் அது வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்கின்றனர் உண்மையில் அது ஏற்கனவே குஜராத்தை விட சிறப்பாக இருக்கிறது என்பதைத்தான் புள்ளி காட்டுகின்றன காஷ்மீரில் பாஜக எடுத்திருக்கும் முன்னூத்தி எழுபது நடவடிக்கை இந்திய பெருமுதலாளிகள் நலனுக்காகவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைதான் அம்பானியும் அதானியும் முதலீடு தருகிறேன் என்பதும் தோனி அங்கே சென்று கிரிக்கெட் குழுவை ஆரம்பிக்கப் போகிறேன் என சொல்வதும் எதன் காரணமாக இதுவரை அவர்கள் ஏன் இதையெல்லாம் செய்யவில்லை உலக அரங்கில் பாகிஸ்தான் பேசுவதும் இந்திய எதிர்வினையும் என்ன விளைவை ஏற்படுத்துகின்றன பாகிஸ்தான் பேசுகிற எல்லா பேச்சுக்களுக்கும் பாகிஸ்தானில் உள்ள மதவாதிகளுக்கு தீனி போடுவதற்காக பேசுவது அதுதான் முதல் அடிப்படை பாகிஸ்தான் தனது முதல் தளத்தை உறுதி செய்வதற்காக இந்த முழக்கத்தை முன்வைக்கிறது அமெரிக்கா எந்த பக்கம் என்பது இப்பிரச்சனையில் ஒரு தாக்கம் செலுத்தவில்லையா பாகிஸ்தான் அமெரிக்காவின் உற்ற நண்பனாக இருந்து வருகிறது பாகிஸ்தான் இராணுவம் அமெரிக்காவின் பென்டகனால் பயிற்சியளிக்கப்பட்டது அவர்களின் இராணுவ தளவாடங்களில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமானவை நேட்டாவுடையது அமெரிக்கா இந்தியாவை தன்னுடைய சந்தையாக பார்க்கிறது சீனாவுக்கு எதிராக நிறுத்துவதற்காகவும் தன்னுடைய சந்தையாகவும் இந்தியாவை பார்ப்பதால் அமெரிக்கா இந்திய அரசை பகிர்ந்து விரும்பவில்லை இந்திய அரசும் அமெரிக்காவுக்கு இளைய பங்காளியாக செயல்படுகிறது மக்கள் சீனத்தை எதிர்த்து இந்தியாவை உட்படுத்தி ஜப்பான் ஆஸ்திரேலியா கூட்டணி உருவாக செயல்படுகிறது தனது நெடுநாளைய நண்பனுக்கும் இளைய பங்காளிக்கும் நடுவே அமெரிக்கா ஒரு சமநிலையை கடைபிடிக்க பார்க்கிறது பாகிஸ்தானே அது கைவிட முடியாது ஆப்கானிஸ்தான் ரஷ்யா என பல நாடுகளை எதிர்கொள்ள பூகோள அரசியலில் பாகிஸ்தானே அது விடவும் முடியாது இந்திய சந்தையையும் அது விட முடியாது காஷ்மீரில் இந்தியா நடந்து கொண்டிருக்கும் முறை பற்றி அமெரிக்காவிற்கு எந்த அக்கறையும் இல்லை அனைத்திலும் தங்களது ஏகாதிபத்திய நலன்களை பாதுகாப்பதற்காகத்தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள்